நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும்ழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பழம் ஒரு கப் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் தேவையான அளவு தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நாலு எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு ஆர்க் சேமுறை முதல்ல நம்ம நேந்திரம் பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருவோம் ஸ்டோ பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் நேந்திரம் போட்டு உப்பு ரூசிக்கா மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் போட்டு அதனால் வேக விடுவோம் ரொம்ப குழைய வேக விட வேண்டாம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கலாம் தனியா தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு தயிர் விட்டு நல்லா அது பேஸ்ட்டாக அரைச்சிருவோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு தயிரையும் நம்ம கிட்டி தயிரும் மிக்சியில் தனியாக அடித்து வச்சுக்கலாம் அடித்து இந்த அரைச்சிருக்குள்ளேயும் அதிலே கலந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் சீரங்கம் ஒரு ஸ்பூன் பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை தாளித்து அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இப்போ நம்ம வந்து அந்த நேந்திரம் பழம் வெந்துட்ருக்கு இல்லையா அதில் அரைச்செல்லாம் எடுத்து முதல்ல அதை கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ராஸ்மெல் போட்டோடனே இந்த தாளிச்சதை எடுத்து அதில் கொட்டி ஒரே ஒரு கொதி வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க கூட வேண்டாம் நுரை வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நெய் இந்த குழம்பு தயார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்